திருமுகம் 6. பாயிரங்கள் சிவமயம் அன்பு அறிவு கல்வி கேள்வி முதலியவற்றில் சிறந்த தங்களுக்கு வந்தனம் தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தங்கள் மனத்தில் உள்ள குறிப்பை சிரஞ்சீவி சுந்தரப்பிள்ளையால் தெரிந்து கொண்டேன் தாங்கள் உலக நடை தெரிந்த விவகாரிகள் ஆதலால் தாங்களே தங்கள் கருத்தின்படி செய்து கொள்வதில் யாதொரு விகற்பமும் நேரிடாது என்று நம்புகிறேன் நான் அது விஷயத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் தாங்கள் நேரே அவர்களை அழைத்து ஒருமையோடு தங்கள் கருத்தின்படி ஏற்பாடு செய்து கொள்வது உத்தமமாகத் தோன்றுகிறது தங்கள் கருத்தின்படி செய்து கொள்வதற்கு நான் தடையானவன் அல்ல ஆகளில் யாவர்க்கும் மனது விகற்பமாகாதபடிக்கும் தயவு வேறுபடாதபடிக்கும் தங்கள் கருத்தின்படி நடத்தலாம் மற்ற சங்கதிகளை தை மாதத்தில் தெரிவிக்கிறேன் வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் மார்கழி பதினைந்து தாங்கள் என் விஷயத்தில் மிகவும் சுதந்திரமுடையவர்கள் ஆதலால் இப்படி எழுதினேன் அன்புள்ள ஐயா நமது சுந்தரப்பிள்ளை எழுதின பாயிரம் நன்றாயிருக்கின்றது அதை அச்சிடுவிப்பீர்களாக அன்றி நமது சிதம்பர சாமிகள் பாயிரமும் நன்றாயிருக்கின்றது அதையும் அப்படி செய்க வந்தனம்